ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயத்தில் பகவான் இத்தகைய ஒரு ஸ்லோகத்தை உபதேசம் செய்திருக்கிறார் சகயஜா பிரஜா சுஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேனப்சவிஷ்ட காமது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசித்த கீதாசாஸ்திரத்தில் இவ்வாறு அருளிச் செய்திருக்கிறார் உயிர்களுக்கு மனித உடல்களை வழங்கும்போது பிரம்மதேவன் மனித உடல்களில் வாழ்கின்ற உயிர்களுக்காக வாழ்க்கை நெறிமுறைகளை அறிவிக்கின்ற வேதங்களையும் சேர்த்தே படைத்தார் வேதங்கள் அவற்றை ஒட்டி உபதேசிக்கப்பட்ட ஸ்மிருதிகள் புராணங்கள் இத்திகாசங்கள் ஆகமங்கள் அவற்றை ஒட்டி எழுந்த பிராந்திய மொழி நூல்கள் அனைத்தும் ஆன்மீக வாழ்க்கைக்கான அறிவை எண்ணற்ற கோணங்களில் உபதேசித்திருக்கின்றன ஆத்மா மறுபிறவி புண்ணியம் பாபம் ஸ்வர்க்கம் நரக்கம் கடவுள் முக்தி இவைகளை உபதேசிப்பதுதான் சாஸ்திரங்களுடைய விஷயங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளையும் அதனை அடைவதற்கான வழிமுறையையும் கருணையோடு நமக்கு உபதேசிப்பவள் வேத மாதா சாஸ்திர மாதா தர்ம வித்யா ஆத்ம வித்யா பிரம்ம வித்யா இவைகளை உபதேசிப்பதே வேதங்களின் முக்கிய நோக்கமாகும் நமது சிற்றறிவுக்கு புலப்படாத கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு மிகுந்த பயனை அளிக்கின்ற சமூகத்திற்கு பெரும் நன்மை செய்கின்ற கருத்துக்களை உபதேசிப்பவைதான் சாஸ்திரங்கள் உயிர் வேறு உள்ளம் வேறு உடல் வேறு என்று நம்மை பகுத்தறியும்படி நமக்கு கருணையோடு உபதேசிப்பவை வேதங்கள் யுக்திக்கு பொருந்தாத அனுபவத்திற்கு பொருந்தாத விஷயங்களை வேதங்கள் உபதேசிப்பதில்லை உலகியலில் ஒரு பொருள் தயார் செய்யப்படும் பொழுது அதற்குரிய குறிப்பு நூலும் இணைத்தே வழங்கப்படுவது போல இம்மாபெரும் படைப்பில் மனித உடலில் வாழும் உயிர்களின் நன்மையை கருதியே வேதங்கள் செயல்படுகின்றன வேதங்கள் இறைவனின் வடிவமாகவே போற்றப்படுகின்றன வேத சிவோ சிவோ வேதஹா ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி என்று அருளி செய்திருக்கிறார்கள் பெரியோர்கள் எண்ணற்ற ரிஷிகள் உடலை நெறியான முறையில் வருத்தி கொண்டு தவம் செய்து மந்திரங்களை கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் யாம் ரிஷஜஜோ மந்திரிருத்தோ மனீஷிண அன்வை சந்தேவாஸ்தபாசிரமேண தாந்தேவீம் வாச்சகும் ஹவிஷாயஜாமகே மந்திரதஷ்டாக்கள் மந்திரங்களை சிருஷ்டியிலிருந்து கிரகித்து பரம்பரை பரம்பரையின் மூலம் குருசிஷ்ய மரபுவாயிலாக அருளியிருக்கிறார்கள் நாம் யார் என்று நமக்கு உணர்த்துபவை வேதங்கள் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுபவை வேதங்கள் நம் குறிக்கோள் என்ன என்பதை உணர்த்துபவை வேதங்கள் வேதங்கள் மட்டுமின்றி வேதங்களை ஒட்டி உருவான அனைத்து சாஸ்திரங்களும் அவ்வாறே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான நெறிமுறைகள் நாம் மனித உடல் எடுப்பதற்கு முன்னமேயே தயாராக இருக்கின்றன சில நாட்கள் பல பிணிகளோடு மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குறைந்த அறிவுடையவர்களாகிய நாம் சாஸ்திரங்களைச் சார்ந்திருப்பது நமக்கும் சமூகத்திற்கும் நன்மையை தரும் சாஸ்திரங்கள் அவற்றை உபதேசிக்கின்ற குருமார்கள் இவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் உண்மை என்ற எண்ணத்திற்கு ஸ்ரத்தா என்று பெயர் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களும் அதனை விளக்கி கூறுகின்ற ஆச்சாரியர்களும் பொய் கூறவில்லை முற்றிலும் உண்மைதான் என்கின்ற ஆழ்ந்த எண்ணத்திற்குத்தான் ஸ்ரத்தா என்று பெயர் நமக்கு ஸ்ரத்தை மிக மிக முக்கியம் நாம் ஸ்ரத்தாவான்களாக இருக்க வேண்டும் பெருதற்கரிய மனித உடலை பெற்றிருக்கிற நாம் எப்பொழுதும் சாஸ்திரங்களின் வழிகாட்டுதல் செயல்பட வேண்டும் ஸ்ரத்தை இருந்தால்தான் ஆன்மீக வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதாக அமையும் ஸ்ரத்தை இருந்தால்தான் இவ்வுலக வாழ்க்கையே உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அறத்தையும் அன்பையும் நல்லறிவையும் போதிக்கின்ற சாஸ்திரங்களை சார்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் நமது சிந்திக்கும் ஆற்றலை சாஸ்திரத்தோடு இணைக்க வேண்டும் மதிநுட்பம் நூலொடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன் என்று வள்ளுவ பெருந்தகை உபதேசித்திருக்கிறார் மனம் போனபடி செயல்பட்டால் நமக்கும் பிறருக்கும் சமூகத்திற்கும் துன்பமே விளையும் என்று பகவான் உபதேசிக்கிறார் எஸ் சாஸ்திர விதிமுற்சிருஜிய வர்த்தே காமக்காரத்த ந சித்திமாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம் எவனொருவன் சாஸ்திர விதியை மீறி மனம் போன போக்கிலே செயல்படுகிறானோ அவன் எந்த குறிக்கோளையும் அடைவதில்லை அவனுக்கு இன்பமும் இல்லை மேலான கதியும் இல்லை எனவே சாஸ்திரத்தை சார்ந்திருப்போமாக தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாரிய வவஸிதாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்து மிகாரு ஹசி எண்ணத்தகுந்தது எண்ணத்தகாதது பேசத்தகுந்தது பேசத்தகாதது செய்ய தகுந்தது செய்யத்தகாதது எது என்னும் விஷயத்தில் சாஸ்திரங்களே நமக்கு தெளிவான அறிவை கொடுக்கின்றன அறிவை தரும் கருவியாகிய சாஸ்திரமே அனைத்து வெற்றிகளையும் இன்பத்தையும் மேலான நிலையையும் அருளும் ஸ்ரத்தை மிக முக்கியம் தாமசஸ்ரத்தை இராஜசஸ்ரத்தை இவற்றை நீக்கி சாத்விக ஸ்ரத்தை உடையவர்களாக ஆவோமாக இறைவா உனது அருளால் நான் சாஸ்திரத்திலும் அதனை உபதேசிக்கின்ற குருமார்களிடமும் ஸ்ரத்தை உடையவனாக இருப்பேன் ஆக ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் நமது வாழ்க்கைக்கு அறிவைத்தரும் கருவியாக ஏற்றுக்கொள்வதே ஸ்ரத்தையாகும் யாண்டும் ஸ்ரத்தை உடையவர்களாக இருப்போமாக நமது ஆன்மீக வாழ்வின் செயல்பாடுகள் அனைத்தும் ஸ்ரத்தையின் வலிமையை பொறுத்தே அமைகின்றன ஆன்மீக சாதகர்களாகிய நாம் பரிபூர்ண ஸ்ரத்தை உடையவர்களாக இருப்போமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள்